சீரராஜ் சேர்கவே என்னாசன் வீரராக வர்க்கப்புகள் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபுரம் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் மயூரகவியர்களை செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர்வு உபநியாசத்தின் இன்றைய உபயோதாரர்களான திருமதி விஜயலட்சுமி நாராயணன் அவர்களே திரு பி ராமன் அவர்களே ஜி மதுரவல்லி அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் பதினைஞ்சு தன்வானா திக்வது சமதிக மதுராலோக ரம்யாம் அவஸ்தாம் ஆருடப்பௌடேஷலித்தபிளங்கிருத்தேத்தி திநமுகேச்சி உமாசிரேவாம் திசத்துமர்மோ வக இதிலே கவி சொல்ல வரும் பொருள் என்னவென்றால் காலை ஒளியிலே சூரியனுடைய கதிர்களில் அந்த ஒளியின் நிழல் சூரிய பகவானுடைய முகத்தின் முடிவரிசை போல தோன்றுகிறது பொன்முர்வலிக்கும் அந்த முகமானது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்று வாழ்த்துகிறார் இதில் ஒரு அழகான ஊமை அணி பயன்படுத்துகிறார் என்ன அப்படின்னா காலையிலே சூரிய பகவான் தன் கதிர்களை வீசுகிறான் அதனால அஷ்ட திக்குகளிலும் எட்டு திக்குகளிலும் இவனுடைய இளம் ஞாயிற்று ஒளியால் மஞ்சள் ஆரஞ்சு அந்த மாதிரி நிறம் உருவாகிறது அதை பார்த்தா மயூரகவிக்கு எப்படி தெரியுதான் எட்டு திக்கு கன்னிகைகளுக்கு கணவனாகிய சூரியன் மஞ்சள் வண்ண ஆரஞ்சு வண்ண சேலைகளை எடுத்து கொடுத்து உடுத்த சொல்லி அதை பார்த்து மகிழ்கிறான் அவர்கள் அந்த வண்ண ஆடைகளை உடுத்து அவன் முன்பு காட்சி தரும்போது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது எனவே அவன் மகிழ்ச்சியினால் புன் உருவளிக்கிறான் அப்படி சிரிக்கிற போது அவனுடைய முகத்தில் இருக்கும் மீசை தாடி ரோமங்கள் மெல்ல அகன்று விரிகின்றன அந்த புன்முருவலான அந்த முகம் அந்த மென்மையான கதிர்கள் உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் அப்படின்னு சொல்ற இதெல்லாம் ஒரு கவியின் கற்பனை தன்வானா தன்வானானா உண்டாக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்டது என்ன உண்டாக்குறான் அப்படின்னா காலங்காத்தால எட்டு திசைகளுக்கும் அவன் ஆடைகள் போல்ற வண்ணங்களை உண்டு பண்ணுகிறான் அது நம்மளால முடியாது கொஞ்ச நேரம் பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொன்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சார்ஜர் லேம்பு வச்சு நம்ம ஒளி உண்டு பண்ணலாம் இன்வெர்டர் வச்சு கரெக்ட் பல்ப் எரிய வச்சா கூட அந்த அளவு அது பிரைட்டா எரியறதில்லை ஆனா அகில உலகத்துக்கும் இருளை விரட்டி ஒளியை கொடுப்பதுங்கிறது அது ஒரு மாபெரும் பிரயத்தனம் பெரிய சமாச்சாரம் சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு கூட சூரிய வெளிச்சத்துக்கு சமமாகாது சந்திரன் நல்ல வானத்து உச்சியிலிருந்து முழு பிரகாசத்தை காட்டினா கூட அதிகாலையில் இளைஞாயிறு தரக்கூடிய ஒளிக்கு அது ஈடாகாது அது பெரிய விஷயம் ஏன்னா அது பகவத் சிருஷ்டிங்கிற பெரிய சமாச்சாரம் இப்போ இந்த ஸ்ரீரங்கம் கோவிலை மனிதன் உருவாக்கினான் நடுவில் இருக்கிற கர்ப்பகிரம் பெருமாள் கொடுத்தது அதை ஒருத்தனா உருவாக்கினாங்க எத்தனையோ ராஜாக்கள் எவ்வளவோ காலம் ஒன்று விஷயம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அந்த ஸ்ரீரங்கம் கோவிலே பீஷ்மருடைய தந்தையாகிய சந்துனு ஒரு மண்டபம் கட்டியிருக்கான் அர்ஜுனன் ஒரு மண்டபம் கட்டியிருக்கிறான் அது எப்படின்னா சந்துனு மகாராஜாவுக்கு புத்திரபாகியம் இல்லை என்று தெந்தவுடன் அவர்கள் சொன்ன இந்த எுவாகுகுல தினம் ஆகிய பெருமாளை போய் நீ சேவிச்சியான உனக்கு குழந்தை உண்டாகும் அதனால் அவன் துலா மாசம் இங்கு வந்து தங்கியிருந்து ஒவ்வொரு துலா மாசத்தின் ஒவ்வொரு நாளும் காவிரியிலே ஸ்நானம் செய்து பெருமாளை சேவித்தான் அப்போ பெருமாள் கடைசியிலே ஒரு நாள் அவனுக்கு வரம் கொடுத்தார் உனக்கு அஷ்டவசுக்களிலே ஒருவன் மகனாக பிறப்பான் அப்படின்னு அந்த வரம் பெற்ற சந்தோஷத்திலே அங்கே அவன் ஒரு மண்டபம் கட்டி ரொம்ப கழிநுட்பமானது பின்னால கொஞ்சம் காலம் கழிச்சு அவனுடைய பேரன் அர்ஜுனன் அவனது கேள்விப்பட்டு அதே துலா அங்க வந்து தங்கி அவனும் மண்டபம் கட்டினான் அந்த மண்டபம் இன்னைக்கும் கூட அர்ஜுன மண்டபம் அழைக்கப்படுகிறது கிளி மண்டபத்துக்கு அடுத்த மண்டபம் அர்ஜுன மண்டபம் தான் வந்து பகல் பத்து உற்சவம் அங்கதான் நடக்குது இப்படி எத்தனையோ ராஜாக்கள் எவ்வளவோ காலம் சேர்ந்து கட்டியது கூட அரங்கமாநகர் என்று சொன்ன ஒரு கோவில் கதிர்வீச்சினாலே உலகெங்கும் சகல அண்டங்களுக்கும் ஒளி வீசும்படியை ஏற்படுத்தி விடுகிறான் இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் ஒரு டார்ச் லைட்ல பதிமூணு செல்லு போட்டு அடிங்க அந்த வெளிச்சமானது இஞ்சி போன ஒரு கிலோமீட்டருக்கு அடிக்கும் அப்புறம் அந்த வெளிச்சம் தெரியாது ஆனா இவன் அங்கிருந்து வீசும் ஒளியானது எல்லா உலகங்களுக்கும் பரவுகிறது அதுதான் வந்து தன்வானா அப்படிங்கிறார் உற்பத்தி செய்த அது வந்து இட்ஸ் எ கிரேட் கிரியேஷன் அது ஒரு பெரிய ஏற்பாடு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் சூரியன் வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் வந்துருச்சுன்னு அது எவ்வளவு பெரிய காரியம் உலகின் இருளை போக்குவது என்பது எவ்வளவு பெரிய காரியம் தன்வானா திக்வது வது அப்படின்னு சொன்ன மனப்பெண் அர்த்தம் திக்வது அப்படின்னு சொன்ன எட்டு திக்குகள் எட்டு திக்குகளுக்கு அதிபதிகளுடைய நிர்வாகம் இருக்கிறது அந்த எட்டு திக்குகளுக்கும் தேவதையை பெண்ணா இவர் பாவிச்சு அந்த எட்டு திக்கு பெண்மணிகளையும் சூரியனுக்கு மனைவிகளாக இவர் சொல்றாரு அதாவது இந்த மாதிரி பாவிக்கிறது கவிமரவு சமுதிரத்தை கணவனாகவும் நதிகளை மனைவிகளாகவும் சொல்லுவாங்க இந்த பாவனை எல்லா இடத்துலயும் உண்டு பக்தி பாவனையிலயும் உண்டு இங்க வட இந்தியாவில மாமா பிரயாகதாஸ் ஒருத்தர் அது என்ன மாமா அப்படிங்கிறீங்களா நம்ம ஊர்ல மாமாங்கிற வார்த்தையினால எதை குறிக்கிறோமோ அதே அர்த்தம் தான் அங்கேயும் இந்த பிரயாகதாஸ் இருக்கிறாரு அவர் வந்து என்ன நினைச்சாரா அவருக்கு ராம அதிகம் அவர் சீதையை தன்னுடைய அக்காவாக நினைச்சார் பாவனை ஏன் அப்படி நினைச்சாருன்னா சின்ன வயசுலேயே அவருடைய அம்மா அப்பா தவறி போயிட்டாங்க அவருடைய பாட்டி தான் எடுத்து வளர்த்தா பாட்டி எடுத்து வளர்க்கற போது அவனுக்கு தான் அனாதைங்கிற உணர்வு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு ஒரு அக்கா இருக்கிறாடா அவ பேரு சீதா அவ வந்து அயோத்தியில ஒரு ராஜா அவன் பேர் ராமன் அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு ரொம்ப சீரஞ்சிரப்பமா இருக்கிறா உன் குடும்பம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லியே வளர்த்து வந்தா இது அவன் நிஜமன் நம்பினா ஆனா இந்த அம்மா வந்து வீட்டுக்கு வீடு போய் பாத்திரம் தேய்ச்சி சமையல் பண்ணி அப்படித்தான் ஜீவனம் பண்ணி தனக்கும் தன்னுடைய பேரனுக்கும் சாப்பாடு தயார் பண்ணும் அவ்வளவு எழுமை ஆனா இவனும் தன்னுடைய தமக்கை அயோத்தியில் இருப்பதாகவே நம்பி வந்தான் எவ்வளவு நாளைக்குதான் சின்ன பிள்ளைய அப்படி ஏமாத்திக்கிட்டே வர முடியும் ஒரு நாள் அவன் அடம்பிடித்தான் என் அக்கா அவன் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சமாதானம் சொல்லி பார்த்தால் நடக்கவில்லை சோறு சாப்பிட மறுத்தான் நான் சாப்பிட மாட்டேன் நான் எப்படி இன்னைக்கு நான் போய்தான் ஆகும் அக்காவை பார்க்கணும் ஏன்னா என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க அக்காவை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க எங்கள் அக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லி பிரச்சனைகளை காட்டுறாங்க விளையாட்டு பொம்மைகளை காட்டுறாங்க என் அக்கா மட்டும் என் கிட்ட பேசாமல் இருக்குதுன்னு சொல்லி எப்படி வாதம் படித்தான் இந்த பாட்டியால் சமாதானப்படுத்த முடியல அதனால அவர் என்ன பண்ண இந்த பாட்டி அயோத்திக்கு செல்லக்கூடிய ஒரு ட்ரிப்பு பாகவதர் கோஷ்டி இருக்குல்ல அந்த கோஷ்டியோட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க அவனுக்கு சாப்பாட்டுக்கு நான் சில பிரச்சனைகள் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த நினைச்சேன் அவர்கள் வந்து பஜன கோஷ்டி அங்கா அங்கே தங்கி தங்கி தங்கி அயோத்தியை போகிறார்கள் ஏறக்குறி அயோத்தி நெருங்கின பிறகு இவனுக்கு பொறுமை இழந்து விட்டது இவங்க என்னடா எந்த மண்டபத்தை பார்த்தாலும் உட்காந்துர்றாங்க எந்த கோவிலை பார்த்தாலும் சிங்கடிக்கிறாங்க நம்ம என்னைக்கு நம்ம அக்காவா அவர்களை விட்டு பிரிந்து நடந்தே சென்று அயோத்தியை அடைந்தான் அயோத்திக்கு போனால் அது பெரிய பட்டணம் இன்னைக்கு டெல்லின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஊர் இல்லையாது அங்கே போனால் இவன் போய் நான் தம்பி வந்துருக்கேன்னு சொன்னோன்னு அக்கா ஓடி வந்துட போறாடா என்ன பண்ணான் வீடு வீடாக போய் கதவை தட்டி ஏ அக்கா சீதா நீங்க தானா அப்படின்னு கேட்டான் சில வீடுகளில் சீதா அக்கான்னு கூப்பிட்டான் சீதையே வந்து கதவை திறந்தா அவன் என் பேர் சீதைங்கிறது உண்மைதான் உன்னை தெரியாது நான் அக்கா இல்லை நீ யாரும்ட்டான் இப்படி வீடு வீடாக கதவை தட்டி பல தேடியும் அப்படவில்லை அப்பவும் அவன் கையில வச்சிருக்கிற பச்சைங்களை எடுத்து சாப்பிடலை ஏண்டாண்ணா இதை போற அக்காவை கொடுக்க போறேன் நான் அப்படின்னு பசியா இருந்தான் சின்ன குழந்தை எவ்வளவு நாள் பசி தாங்க முடியும் ரெண்டு நாள் மூணு நாள் அதுக்கப்புறம் அழுது கொண்டே ஒரு மரத்தடியில அங்கே ஒரு ரதத்திலே சாட்சாத் ராமனும் செய்தியும் வந்தார் சீதையை உடனே ரதத்தை விட்டு குதிச்சு ஏண்டா தம்பி இந்த மாதிரி பாட்டி சொல்லி விட்டுருந்தா நீ வர்றேன்னு சொல்லி நானும் ஊர் ஊராக தேடி நீ எங்கே இருக்கிற எங்கே இருக்கிறேன்னு தேடி பார்த்தேன் இங்கே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீடா இனிமேல் பலகாரம் கொடுத்து எங்கடா கொடுறா அப்படின்னு சொல்லி அந்த பலகாரத்தை தானே சாப்பிட்டு ராமர் எனக்கும் கொஞ்சம் கொடுறா அப்படின்னு என்ன அத்தி பேரே நீங்கள் தான் எங்கள் அத்திம்பேரா அப்படின்னு சொல்லி அவனுக்கும் கொடுத்து அந்த பலகாரத்தை மூணு பேருமா சேர்ந்து சாப்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் இங்கே இரு எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சொல்லிட்டு அந்த ரதத்தில் போய்விட்டார்கள் இவனுக்கு ஒரே சந்தோஷம் அந்த தூங்கி விட்டான் மகிழ்ச்சியிலேயே தூங்கிவிட்டான் தோன்றி ஒரு பையன் மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருக்கான் அழைத்துக்கொண்டு கொண்டு அவனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்து சகல சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுத்து அவனை வளர்த்து ஆளாக்கி உருவாக்க வேண்டியது பொறுப்பு அப்படின்னு சொன்ன வந்து பார்த்த அவர் அந்த பையன் இருந்தான் அவங்கிட்ட கதபுறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் விசுவாசமா என்று சொல்லி உங்க பாட்டியோடைய விளாசம் என்னான்னு கேட்டு அந்த பாட்டியையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டார் அந்த பாட்டிக்கும் அவரே சோறு போட்டார் அவனுக்கும் அவரே சோறு போட்டார் வளர்த்த ஆளாக்கினார் அந்த பையன் பெரியவனான பிறகுதான் தனக்கு அக்காவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைங்கிறது உணர்ந்தான் சாட்சாத் சீதா பிராட்டிய வந்தாள் என்பதை பிறகுதான் உணர்ந்தான் அதுக்கப்புறம் அவன் தீவிர தீவிர ராமபக்தன் ஆகி ஹிந்தியிலே நிறைய கவிதைகள் எழுதினான் அவன் வந்து ஏன் மாமா பிரயாகதாசன் சொன்னாங்கன்னா சீதை வந்து உலகத்துக்கெல்லாம் தாய் இல்லையா தாயுடைய சகோதரன் பிரயாகதாசன நமக்கு எல்லாம் மாமா தானே எல்லாருக்குமே அவர் மாமான்னு சொல்லி மாமா பிரயாகதாசன் சொல்லி வட இந்தியாவில் புகழ் பெற்றவர் வருது மீரா வந்து கிருஷ்ணனே கணவன் பாவிக்கலையா அது மாதிரி இங்க கவிஞர்களுக்கு ஏகப்பட்ட உரிமை லைசன்ஸ் அவங்க எதையும் மாற்றுவார்கள் எப்படியும் பாவிப்பார்கள் எதையும் கற்பனை செய்வார்கள் அவரை யாரும் தட்டி கேட்க முடியாது இங்க அஷ்டதிக்க தேவதைகள் சூரியனுக்கு மனைவிகள் அப்படின்னு பாவிக்கிறார் அதிகமான அர்த்தம் என்ன மிகவும் அதிகமான அப்படின்னா ஒரு அன்புள்ள கணவன் தன்னுடைய மனைவிக்கு அதிகபட்சம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைப்பான் சில கணவன் மார்கள் ஒரு செயல் எடுத்து கொடுப்பாங்க சில கணவன் மார்கள் அவர் ஒரு சக்திக்கு ஏற்ப பணக்காரங்களாக ஒரு செயல் எடுத்து கொடுப்பாங்க ராஜா ஜமீன்தார்கள் அவங்க மனைவி மார்களுக்கு எடுத்துக் கொடுக்கிற அழவே இருக்காது அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அதனால இவனும் என்ன பண்ணிருக்கிற மஞ்சள் நிறத்திலும் இளஞ்சிவப்பு நிறத்திலும் நூற்று கணக்கான சேலைகளை அந்த எட்டு திகைகளும் எடுத்து வீசி இருக்கிறான் வச்சுக்கோங்க உடுத்திக்கோ உடுத்திக்கோன்ட்டு கொடுத்திருக்கிறான் சம்மதிக்க என்றால் மிகவும் அதிகமா ஏன்னா உண்மையான அன்புள்ள மனைவியை கிடைப்பது அறிது மனைவி எல்லாருக்கும் கிடைச்சிடும் உண்மையான கற்புள்ள மெய்யன்புள்ள மனைவி கிடைக்கிறது பாரதியார் ஒரு இடத்துல சொல்ற வசிஷ்டருக்கும் ராமருக்கும் மாதர் போல் வசித்து ஒரு ஆயிரம் ஆண்டு தவம் செய்து பார்க்கலும் பிறல் சால அரிது காணும் அப்படிங்கிற ஆயிரம் வருஷம் பட்டினி கிடந்து தவம் செய்தா கூட வசிஷ்டருக்கும் ராமருக்கும் திருவள்ளுவருக்கும் அமைஞ்ச மாதிரி மனைவி நமக்கு அமையாது ஆமா வசிஷ்டருடைய அருந்ததி நெருப்பில்லாமலே பாணையில வந்து அரிசியை போட்டு வேக வைப்பாள் அருந்ததியினுடைய வாக்கு தவறாது திருவள்ளுவருடைய மனைவி வாசுகியை பற்றி நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ராமர் சீதை கற்பில் சிறந்தலாம் வந்து கற்பொழுக்கம் என்ற ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடித்தே தெய்வ நிலைமையை அடைந்தவர்கள் இன்னைக்கும் கல்யாணமாகிற பெண்கள்லாம் அம்மி மிதித்து எதை பார்க்கணும் அருந்ததியை தான் பார்க்கணும் வசிஷ்டருடைய மனைவி அருந்ததையே பார்க்கணும் அவள் நட்சத்திரமாய் இருக்கிறாள் அவளை பார்க்கிறதுனாலே பெரும் புண்ணியம் வாழ்வு மலரும்னு சொல்லுது அப்படி ஒரு நிலைமை அவங்க அடைஞ்ச காரணம் அவர்கள் நல்ல மனைவிகளாய் இருந்தார்கள் இந்த எட்டு திக்கு பெண்களும் சூரியனுக்கு நல்ல மனைவிகளாய் இருக்கிறார்கள் அதனால சமதிக்க மிகவும் மதுர ஆலோக்க ரம்யா ரம்யாம் அவஸ்தாம் மிக ரம்யமான ரசிக்கத்தக்க மிக வண்ண அலங்காரங்களோடு வேலைப்பாடுகளோடு கூடிய சேலைகளை அவன் கொடுத்திருக்கிறான் இயற்கையின் வர்ணத்துக்கு ஈக்குவலா மனுஷன் வரைய முடியாது எவ்வளவு பெரிய டிராயிங் மாஸ்டராக இருந்தாலும் ஆர்டிஸ்டா இருந்தாலும் ஒரு பூ மாதிரி வரைய முடியுமே தவிர கரெக்டா அந்த பூவினுடைய எஃபெக்ட கொண்டு வரது கஷ்டம் ஏமாந்தவர்கள் பார்த்துவிட்டு நிஜப்பூ என்று ஏமாந்து போவார்கள் ஆனால் நல்ல அறிவுள்ளவர்கள் இது நிஜப்பூ அல்ல நிஜப்பூவாக முடியாது என்று சொல்லுவார்கள் அப்படி அந்த வண்ணங்களினுடைய வேலைப்பாடு அவ்வளவு அற்புதமா இருக்குமா அந்த இயற்கை அழகை பார்த்து அவர் சொல்றார் இப்படி சேலை எந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு எடுத்து கொடுத்துட முடியும் என்ன வண்ணம் என்ன கோலம் என்று புகழ்கிறார் துல்காராம்னு ஒருத்தர் இருந்தார் துல்காராம்னு அவருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா துல்கனியான மனப்பெண்ணுன்னு அர்த்தம் இவருக்கும் சீதை மேல பக்தி இவர் என்ன பண்ணுவார் சீதையை தன்னுடைய மகளா பாவிச்சார் தெரியாம தெரிஞ்சே பாவிச்சார் அவர் வீட்டில் இருக்கிற ராமர் விக்கிரகத்துக்கும் சீதை விக்கிரகத்துக்கும் அடிக்கடி கல்யாண உற்சவம் பண்ணி பார்ப்பார் சீதையை தன்னுடைய மகளாகவே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பாவித்தார் அம்மா சீதம்மா சாப்பிட்டியா எப்படி இருக்க அப்படின்னு ஒரு தந்தையின் வாத்சல்யத்தோட கேட்பார் எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனார்னா அங்கிருக்கிற மணப்பெண்ணை சீதையாகவே பாவித்து பார்ப்பாளாம் என் மகள் சீதை ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவார் அதனால இவர் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் உள்ள அனுமதிச்சிருவாங்க பத்திரிகை வைக்காத கல்யாணத்துக்கு இவர் போயிடுவார் பெண் வீட்டுக்காரங்க நினைச்சுக்குவாங்க இவர் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நினைச்சுக்காரர் சாப்பிட்டு வந்துடுவார் அந்த மணப்பெண்ணை பார்த்து மகிழ்வார் இப்படி இருக்கிற போது ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு முறை போயிருந்தாரு அந்த மணப்பெண் வந்து உடம்புல இதுக்கு மேல நகை போடுறதுக்கு இடமில்லைங்கிற அளவுக்கு நகை போட்டுற அதாவது இப்ப நெத்தியில போடுற சுட்டிகையே நல்லா அகலமா தோசைகள் மாதிரி போட்டு நெத்தி போற மறைஞ்சு போயிடுச்சு அப்படி நபர் நிக்கிறாரா நகை தெரியுதாங்கிற மாதிரி ஏகப்பட்ட நகை போட்ட ஒரு பொண்ணை பார்த்துட்டு இவருக்கு சந்தோஷத்துக்கு பதிலா துக்கம் வந்துருது என்னன்னா இதுவரைக்கும் என் மக சீதைக்கு இந்த மாதிரி நகை போட்டு கல்யாணம் பண்ணலையே இவ்வளவு நகை வேணுமே எங்க போவேன் என்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட இவர் வீட்டு விக்கிரகத்தினுடைய திருமேனி முழுக்க மறைகிற அளவுக்கு நகை போடுறதுக்கு இவருக்கு எங்க நகை கிடைக்கும் நகை கிடைக்கல அதனால ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரான் அப்போது அந்த பக்கமாக ஒரு பொற்கொள்ளர் வந்தார் வந்து ஐயா எதுக்காக அழுகிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி என் மக சீதைக்கு போடுறதுக்கு நகை இல்லைன்னு இப்போ இவ்வளவு தானே இந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நகை செய்ய கொடுத்துருக்கார் அந்த நகையெல்லாம் ரெடி ஆகிடுத்து இந்த எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் அவங்க வீட்டு கல்யாணம் முப்பதாம் தேதி தான் உங்கள் வீட்டு கல்யாணம் என்னைக்கு அப்படின்னு வர பதினைஞ்சாந்தேதி தான் அப்படின்னாரு அதனால் இப்போதைக்கு இந்த நகையை கொடுக்குறேன் நீங்கள் போட்டு அழகு பாருங்கள் முப்பதாம் வயசு நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து தன் மகள் சீதைக்கு மாட்டி விட்டு எவ்வளவு நகை இருக்குதுனாலும் அந்த விக்கிரகத்தில் இனிமே நகை மாற்றத்துக்கு இடம் இல்லை மீதி நகையை பூரா பாதத்தடியில் கொட்டி உனக்கு சொர்ணாபிஷேகம் பண்ணிட்டேன் போன்னு சொல்லி அந்த கல்யாணத்தின் அழகை பார்த்து பார்த்து ஒரு நாள் முழுக்க அவர் சாப்பிடல தூக்கம் வரலை புதுசா ஒரு விளையாட்டு பொம்மை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுங்க சாப்பிடாது ராத்திரி படுக்கும்போது கூட பக்கத்தில் கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்துக்கும் புது பொம்மை அது மாதிரி அந்த சீதையனுடைய பார்த்து பார்த்து ரசித்தார் அந்த பதினைஞ்சாம் தேதி கல்யாணம் முடிஞ்சு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி ஆகி போச்சு வெறுக்கு வருத்தம் ஐயோ நகை கொடுத்தவன் கேட்க பருவானே இந்த இருபத்தி தேதியோட இந்த குஷியெல்லாம் போச்சேன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு சரி என்ன இருந்தாலும் பதினைஞ்சாம் தேதி கல்யாணம் முடிஞ்சோ உடனே நம்ம திருப்பி கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறோம் இல்லையா அப்படின்னு நினைச்சபோது மனசுல என்ன என்ன தோணுச்சு என்னன்னா நகை கொடுத்தவருக்குன்னா அக்கறை வேணும் அவர் வந்து வீட்டுல என்ன கேட்கலையே நகையை கொடுங்கன்னு நாம என்னத்துக்கு போய்க்கு கொடுக்கறது அவர் வந்து கேட்கட்டும் கொடுப்போம் நம்ம என்ன மாட்டேன்னு சொல்றோம் அப்படின்னு காத்திருந்தார் என்ன இப்போ வச்சு இருபத்தி தேதி ஆயிடுச்சு அப்பவும் வரல உனக்கு ஐயோ நாளைக்கு பொழுது முடிஞ்சா கல்யாணம் ஆச்சு அந்த பொருட்கள கேள்வி கேட்பாங்களே அவர் வீடு இதனை கேட்காம வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சரி பொற்கொள்ளர் வீதி இருக்கு அந்த வீதிக்குள்ளதான அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வீதிக்கு இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனார் எடுத்துக்கிட்டு போனா அந்த பொற்கொள்ளர் எதிர வந்தார் ஐயா நல்லவேளை தெய்வமே உங்களை அனுப்பிச்சிச்சு என்ன நம்பி கொடுத்தீங்க இந்த காலத்துல வந்து கையெழுத்து வாங்கிட்டு ஒரு மோதனம் கூட கொடுக்க மாட்டான் நீங்க இம்மா நகைகளை கொடுத்துருக்கீங்க நான் அன்னைக்கே குடுத்துருக்கணும் டெலே ஆகி போச்சு தாமதத்துக்கு மன்னிக்கணும் அப்படின்னு நினைனா அப்ப அந்த பொற்கொள்ளர் கேட்டார் என்னையா நீ யாருன்னு எனக்கு தெரியாது சித்திர இல்லாம உழுகிறீரா எங்கேயாவது ஒரு பொற்கொள்ளன் வந்து ஒரு பணக்காரன் செய்ய கொடுத்த நகைகளை நம்பி ஒருத்தர் தூக்கி கொடுப்பானா அப்படியே கொடுத்திருந்தாலும் பதினஞ்சாம் தேதி கல்யாணம்னா பதினாறாம் தேதியாவது வாங்காம இருப்பானா என்ன உழுகிறீர் யாருடைய நகை நீ கொடுக்கிறீர்னு சொல்லி நான் நம்பி வாங்கிட்டேனா பின்னாலேயே ஒரு கூட்டம் வந்து என்ன தடியால் அடிச்சு அந்த கிறுக்கு போய் கொடுத்த நகையெல்லாம் வாங்கிக்கிட்டீங்கள கொண்டடா அப்படின்னு சொல்லி பிடுங்கினான்னா எனக்கு அடி வாங்கிறதுக்கு இந்த உடம்பு தாங்காது அதனால நீ ஒன்றும் சித்த சுவதீனம் இல்லாமல் இருக்கணும் அல்லது என்ன போல வேற ஒரு ஆளை பார்த்து இதை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் இவருக்கு மனசில் பட்டது வந்தது பொற்கொள்ளன்னு இல்லை பெருமாளே வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அந்த நகைகளெல்லாம் கொண்டு வந்து சீதா பிராட்டியினுடைய பாதத்தில் வச்சு தேம்பி தேம்பி அழுது என் ஆசையை திருப்தி பண்ண இப்படியான்னு எனக்கு கஷ்டப்படணும்னு சொல்லி பெருமாள் வந்து எனக்கு மாப்பிள்ளை வரைக்கும் சீதை எனக்கு மகன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த உறவை பெருமாள் அங்கீகாரம் பண்ணிட்டாருங்கிறது இந்த நகை விஷயத்துலேருந்து தெரியாது எனவே பெருமாள் எனக்கு அழகிய மனவாளன் மாப்பிள்ளை என்று சொல்லி சந்தோஷப்பட்டாராம் இப்படி கல்யாண விஷயமா கனவுகண்ட ராமபக்தர் ஆதலாலே அவருக்கு துல்காராம் அப்படின்னு பேராயிற்று துல்கனியானா மனப்பெண் என்று பேராயிற்று சொல்றேன் இப்படி அன்புள்ளவர்கள் பெண் அழகு பண்ணி பார்க்க விரும்புவார்கள் ஆண் குழந்தையை பெற்றவன் அந்த பையனை படிக்க வச்சு பார்ப்பான் நிறைய படிக்க வச்சு மிலிடஸ் ஆண்மகனாக உருவாக்கி பார்க்கணும் நினைப்பான் பெண் குழந்தைகளை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணி பார்க்கணும் நினைப்பாங்க ஒரு ஆண்டாளாக கற்பனை பண்ணிக்குவாங்க ஒரு மீனாட்சியாக கற்பனை பண்ணிக்குவாங்க எந்த நகையை பார்த்தாலும் அதை வாங்கி நம்ம கமலாவுக்கு போட்டு பார்க்கலாமா இத அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க வளையலை பார்த்தா வாங்கி மாட்டேன் என்ன சேலையை பார்த்தா வாங்கி கொடுத்தா என்ன என்று பெண் குழந்தைகளுக்கு ஆடை அலங்காரங்களை செய்து பார்ப்பது இந்த நாட்டில் பழக்கம் அது தகப்பனாயிருந்தாலும் தமையனா இருந்தாலும் கணவனாயிருந்தாலும் அப்படி செய்வார்கள் அதுதான் கவிஞர் சொல்றார் மதுர ஆலோக்க ரம்பிய ஆலோக்கம் என்றால் பார்த்தல் கண்ணுக்கு மிக கவர்ச்சியாக இருக்கும்படியான ஒரு அவஸ்தை அவஸ்தை என்றால் நிலைமை மதுரமான மிக ரசிக்கத்தக்க அற்புதமான இனிமையான ஒரு அனுபவத்தை அந்த பெண்களுக்கு கொடுத்தான் சூரியன் அந்த வண்ண சேலைகளை கொடுத்து கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஆரூட பிரௌடி லேச உத்கலித்தலங்கிருதிகி அப்படிங்கிறார் ஆரூட என்றால் வந்து ஏறிய பிரௌடீன இளமையின் பொலிவு சாதாரணமா பெண்களுக்கு அந்த பருவத்தின் பொலிவு இருக்குதே அது வரும்போது பார்க்க மிக அழகாக இருப்பார்கள் அந்த அழகானது ஆடைகளாலே அதிகப்படும் இந்த சூரியன் சேலைகளை எடுத்து திக்கிகளுக்கு கொடுத்து அவற்றை அணிய சொல்லி அவர்கள் அவற்றை அணிந்த போது பார்த்து அந்த அழகை பார்த்து ரசிக்கிறான் ஒரு பாசமுள்ள தகப்பனோ ஒரு நேசம் உள்ள கணவனோ தன் மனைவிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துட்டு அதை உடனடியா அவ கட்டி காமிக்கணும்னு நினைப்பான் நான் உனக்கு சேலை எடுத்து கொடுத்து மூணு நாளாச்சு இன்னும் நீ கட்டி காட்ட மாட்டேங்கிறிய எங்க இந்த சேலை கட்டிட்டு வாக்கணும் நான் அப்படின்னு சொல்லுவேன் அதை பார்த்து பருவத்தின் பொலிவோடு அந்த ஆடியின் அலங்காரமும் சேர்ந்து இருப்பதை கண்டு இவருக்கு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் சூரிய பகவானுக்கு அதான் ஆரோட ப்ரௌடி லேச உட்கலித்த அதை பார்த்த உடனே சூரிய பகவானுக்கு அந்த பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது எப்பேற்பட்ட மன அடக்கம் உள்ளவனுக்கும் அந்த அழகாக ஆடை அணிந்த திக் அணிகளை பார்த்தால் ஆசை ஏற்படும்ங்கிற அளவுக்கு பார்த்தா அப்படி இருக்குதான் அதனால சூரிய பகவானே மெய்மறந்து சிரிக்கிறான பார்த்து குட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அதாவது சில நல்ல சேலைகள் கூட பொருந்தாத நிறம் உள்ள பெண்களுக்கு கட்டி தான் எடுக்காது இப்போ கருப்பாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஷேட்ல எடுக்கணும் சிகப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு லைட் ஷேட்ல எடுக்கணும் அப்படி கட்டி பார்த்தா தான் நல்லா இருக்கும் இவங்க அந்த வண்ண சேலைகளை உடுத்தின உடனே சூரிய பகவானுக்கு அவர்களுடைய தோற்ற பொலிவு மனதிலே ஒரு சிறு சரணத்தை உண்டு பண்ணி அவன் மகிழ்ச்சியினால் சிரிக்கிறான் அந்த சிரிப்பு எப்படி இருக்குதான் சிரிக்கிற சிரிப்புல இந்த மீச தாடி முடியெல்லாம் விலகுதான் அப்படி இந்த மூடி வச்சிருந்தா முடியெல்லாம் சேர்ந்து இருக்கும் அகலமா சிரிச்சா முடியெல்லாம் விலகும் இல்லையா அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு அதாவது சூரியனுடைய உள்ளத்திலே அந்த திக் கண்ணிகைகளை பற்றி ஒரு சரணம் ஏற்பட்டு ஒரு அன்பு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறார் இப்படி எல்லாம் சொல்லலாமா சிருஷ்டியிலே பகவதியிலே மனமானது அழகிய காட்சிகளை ரசிப்பதும் இயற்கை தாய் மாணவர் ஒரு பாட்டு சொல்றார் இந்த மனசு இருக்குதே அந்த மனசு இந்திரன் முதல் எல்லாருக்கும் சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல மனசை நீங்க அடக்கிட்டீங்கன்னா நீங்க தான் கடவுள் அப்படிங்கிறார் ஆனா பல பேர் கேட்ட உடனே ஆமா ஆமா மனசெல்லாம் அடக்க வேண்டியதாங்க கட்டாயம் அடக்க வேண்டியதான் அப்படிம்பாங்க அது என்னமோ வந்து அவங்க வீட்டு வளர்ப்பு நாய் மாதிரியும் செங்கில எடுத்து மாட்டோன்னே டக்குனு சொன்ன பேச்சு கேக்குற மாதிரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா நடைமுறையில அதை கொண்டு வந்தீங்கன்னா மன அடக்குங்கிறது எவ்வளவு கஷ்டம் நாம அன்றாட நம்ம மனசோட போராடி தானே பாக்குறோம் இதை செய்யக்கூடாதுன்னு தானப்பா நான் நினைக்கிறேன் செஞ்சிடனப்பா என்னன்னு தெரியல பாப்பீங்க காரணம் என்ன மனசை சொந்த கேட்க மாட்டேன் தாய்மணவர் சொல்றாரு பாருங்க கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம் மதம் பிடிச்ச யானைய கூட அரைக்கிடலாமா கந்துக மத கரியை வசமாய் நடத்தலாம் கரடி வெம் புலி வாயையும் கரடி வாய கட்டிடலாம் புலிவாய கட்டிடலாம் ஒரு சிங்கத்தின் மேல உட்கார்ந்து கூட சவாரி பண்ணிடலாம் கட்செவி எடுத்து ஆட்டலாம் கட்செவி எடுத்து ஆட்டலாம் அப்படின்னு சொன்ன உடம்ப துண்டு துண்டாக்கி காட்டுறது அது வந்து ஒரு யோகம் கண்ட யோகம்னு சொல்றது சித்தர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா தலை அங்க இருக்கும் கை இங்க இருக்கும் கால் அங்க இருக்கும் உடம்பு இங்க இருக்கும் அவரை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா வெளியே ஓடி வருவாங்க ஓடி வந்த உடனே உள்ள இருந்து செத்தம் கேட்கும் என்னப்பா யார பார்க்க வந்தேன்னு திரும்பி பார்த்தா அவர் ஒரு உறுப்பே உட்காந்துருப்பார் என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலை அங்க இருந்துச்சு கண்ணுங்க இருந்துச்சு காலங்க இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் கண்டயோகம்னு சொல்றேன் அந்த மாதிரி கட்செவி எடுத்து ஆட்டலாம் தனித்தனியா உறுப்புகளை எடுத்து சித்து வேலையெல்லாம் காட்டலாம் வெண்தளின் தம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் அதாவது நெருப்புல இந்த வேதினு சொல்லுவாங்க சாதாரண இரும்ப வந்து ரசவாதத்தின் மூலமா தங்கமா மாத்துறது அது மாதிரி இந்த பஞ்சலோகம் இருக்க ஐந்து உலகங்களையும் அந்த ஐந்து உலோகங்களையும் நெருப்பில வேதித்து தங்கமாக்கி அதை விற்று சாப்பிடலாம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் மற்றவங்க கண்ணுக்கு தென்படாதபடி அப்படி மாயமா மறைஞ்சிடலாம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் தேவதைகளை கூட கட்டு அப்படின்னு சொல்லிடலாம் இளமையோடு இருக்கலாம் நூறு வயசானாலும் எளம மாறாமல் இருக்கலாம் தசரதன் அப்படி இருந்தான் அறுபதாயிரம் ஆண்டுகள் இருந்தான் இல்லையா சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்திலும் புகலாம் அதாவது கூடுவிட்டு கூடுபாயதுன்னு சொல்லுவாங்க சத்தவங்க உடம்புக்குள்ள சங்கராச்சாரிய மற்றொரு நடக்கலாம் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் நெருப்பை வளர வச்சு மேல உக்காரலாம் தண்ணீரில் சித்தி பெறலாம் அஷ்டமா சித்திகளை எல்லாம் அடையலாம் ஆனால் இவ்வளவும் செய்யலாம் எதுடா செய்ய முடியாது அப்படின்னா சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறன் அரிது மனசை அடக்கி இதை மனமே இந்த கடவுள் உருவத்தை தவிர நீ வேற எதையுமே நினைக்க கூடாது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அது கேட்குதா அப்படின்னு கேட்காது உங்க முன்னால சரி இந்த மனசு அங்கெங்கே அலபா அலமதாம இருக்கிறதுக்கு ஒரு சுருக்கமான வழி என்னன்னா ஒரு படம் வச்சா மனசு அந்த பக்கம் அந்த பக்கம் போயிடுது சுத்தியிலும் சாமி படமாக வச்சிடறது முன்னூற்ற டிகிரி வெறும் சாமி படம் நிமிர்ந்து பார்த்தா சாமி படம் குளிஞ்சு பார்த்தா சாமி படம் ஒரு ஐநூறு சாமி படத்தை விலைக்கு வாங்கி வச்சு அதை பூரா பிக்ஸ் பண்ணி நடுவில் உட்காந்தாச்சு உக்காந்து தியானிக்கிறாரு ஓம் ஸ்ரீனிவாசம் என்னம ஓம் ஸ்ரீனிவாசன் பார்த்தான் பாரா ஒருத்தனையும் ஐநூறு படம் வாங்கிட்டேன் இன்னைக்கு அவனுக்கு செம லாபம் போ படக்கடை வைக்கலாம் போல் இருக்கேன் இத்தனால அந்த படக்கடை நடத்துறது சாதாரண பிசினஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் ஓடுது மனுஷனுக்கு ஏன்னா அவன் சாமி பக்தியில சொல்ற விலைக்கு வாங்கிடுறான் பாத்தியா அப்படின்னு நினப்பு போகுது போச்சு அவ்வளவுதான் அப்ப அங்கிருந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான் புதன் இருக்கு இந்த பிசினஸ் சரிப்படாது அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு ஜோசியனா அப்படின்னு சொன்னது ஒண்ணுமே நடக்க மாட்டேன் அடுத்த ஜோசின்னு பார்க்கணும் ஆமா மாயபுரத்துல ஒரு ஜோசியர் இருக்கிறதாக சொன்னாங்க அவருடைய அட்ரெஸ் வேணுமே நமக்கு என்று இப்படி போய் ஒண்ணுதுட்டு ஒண்ணுதுட்டு ஒண்ணுட்டு ஒண்ணுதுட்டு கிடைச்சியில அந்த சாமி படமே மனசு அலவாயிரத்துக்கு காரணம் அதான் அவர் சொல்றார் சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கு திறன் அரிது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜுவோம ஆனந்தமே என்று தாயமானவர் பாடுற இதை பெரியவர்கள் சொல்வார்கள் அதனால மனம் அடங்கின அடங்கினால் பெரிய காரியம் இங்கே சூரிய பகவானே தன் அழுகிய மனைவி மாறுகளுடைய ஆடை அலங்காரத்தை பார்த்து மனம் சலனப்பட்டு சிரிக்கிறாரா மது ஆலோக ரம்யாம் அவஸ்தாம் ஆரூட பிரௌடி லேஷோ உட்கலித்த கபிலம் கபிலம் என்றால் சிகப்பு அதாவது ரெட் கலர் காலையில ஆரஞ்சு நிறம் தோற்றம் அளிக்குது இல்லையா அந்த அலங்கிருத்தி செந்நிறமான அந்த அலங்காரம் அப்படிங்கிற ஆடை ஆபரணங்கள் யார் அணிவார்கள் செல்வந்தர்கள் அணிவார்கள் ரொம்ப ஏழப்பட்டவங்க வீட்டுக்கு வேலை செய்யற வேலைக்காரங்கள்லாம் நாலு நாளைக்கு ஒரு சேலை கட்டிக்குவாங்க வசதி உள்ளவங்க காலையில ஒரு சேலை இருக்கும் ஒரு சேலை இருக்கும் ஒரு சேலை இருக்கும் இன்னும் வசதி உள்ளவங்க ஒரு நாளைக்கு பதினைஞ்சு சேலை கூட கட்டுவாங்க இங்கே சூரிய பகவானுக்கு மனைவிகளாக வாழ்க்கைப்பட்டதுனாலே இவர்களுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான் செந்நிறத்திலே ரொம்ப நீளமாக மிக கணக்கில்லாத நிலத்துக்கு செயல்படுத்தி இருக்கிறான் சார்லி சாப்ளின் என்ற ஒரு காம்படி நடிகர் தெரியும் அந்த நடிகருடைய தாய் ஒரு ஜவுளி கடைக்கு போனா எந்த துணியை பார்த்தாலும் அதை கிலோமீட்டர் கணக்கில் தான் வாங்குமா இப்ப நாமல்லாம் மீட்டர் கணக்கில் வாங்குறோம்ல அது அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வாங்குமா வாங்கி என் மகன் சார்லி கிட்ட நீங்க பில்லு கொடுத்துருங்க பணம் கட்டிடுவான் அப்படின்னு ஒரு தடவை சார்லி சாப்பிடுறதுக்கே கோபம் தெரிஞ்சு இதுக்குமா இவ்வளவு துணி எடுத்துகிட்டு வர இதை என்ன பண்ணுவேன் ஒரு கவுன் தைக்கிறதுக்கு மிஞ்சி போனால் மூணு மீட்டர் ஆகலாம் அஞ்சு மீட்டர் ஆகலாம் இப்படி கா கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் எடுத்துட்டு வந்தா உங்க மகனை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அவன் கையில ஏண்டா காசு இருக்குதான் அவன் ஆண்டியாவும்னு எங்க போனாலும் சார் மிஸ்டர் சார்லி உங்க அம்மா வந்து இவ்வளவு இவ்வளவு பண்டில் துணி வாங்கிட்டு போயிருக்காங்க இந்தாங்க பில்லுன்றான் நான் சம்பாதிக்கிற காசு போறேன் ஜவுளி காரணம் கொடுத்தே பத்தாது போல் இருக்க அப்படின்னு அப்புறம் அவன் நினைச்சானா ஒரு காலத்துல நான் ஏழ்மையில இருந்த போது பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு தன்னுடைய கவுன வெட்டி அதுல சட்ட தச்சு கொடுத்த அம்மா இல்ல இந்த அம்மா என்று மனம் மாறி சரி வாங்கிக்கப்போ அப்படின்னு பணம் கொடுத்துருவாங்க இங்க இந்த சூரிய பகவான் நீள நீளமா சேலைகள் எடுத்து கொடுத்துருக்கிறான் அந்த திக் கன்னிகளுக்கு மயில் நீளமா அது சென்னிரமா இருக்குதான் நம்ம அரவிந்த கோஷ் இருக்காரு பாண்டிச்சர் அரவிந்த கோஷ் அவர் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்த போது அவருக்கு குளுருக்கு மேல போட்டுக்கிறதுக்கு ஓவர் கோட் கிடையாதான் ரெண்டு வருஷம் மத்தியான சாப்பாடே இல்லையா காலையில ரெண்டே ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டு பாலு அவங்க அப்பாவால பணம் அனுப்ப முடியல அவருடைய மயில் கணக்கில் சேலை எடுத்து கொடுக்குற சூரிய பகவான் கபிலின் அப்படின்னு சொன்ன ஒப்பனை அலங்காரம் அதாவது ஆடை ஆபரணங்களாலோ அல்லது வண்ண பூச்சிகளாலோ நீங்க அலங்காரம் பண்றது ஆலங்கிருத்திகிங்கிறது இந்த அலங்காரம் என்பது ஒரு மனிதனுடைய அழகை கூட்டி காட்டும் அதனாலதான் வந்து அந்த காலத்தில் ஒரு டிசிப்ளின் வச்சிருந்தான் கணவனை இழந்த பெண்கள் அதிகமாக அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது ஏன்னா அதை பார்க்குறவங்களுக்கு அவ மேலே ஆசை வரும் இவளுக்கே தப்பான எண்ணங்கள் வரும் என்று அந்த காலத்தில் விதிமுறைகள் வச்சிருந்தாங்க பின்னால் அவர் பெண் விடுதலை இருக்காரங்கள அதுக்கு விகல்பமா வேற வித அர்த்தமெல்லாம் சொல்லி அப்படிதான் கிடையாது அவளும் மற்றவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு விதி கொண்டு வந்து விட்டார்கள் வள்ளுதார் ஒரு இடத்துல சொல்றாரு நீங்களும் அந்த பாட்டை படிச்சிருக்க மாட்டீங்க ஒரு தடவை இவர் நல்ல இளம் வயசு சும்மா கீழ் வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு மேல் உடம்ப ஒன்னும் மூடாம ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாரான் அங்க வயசு பொண்ணுங்க ரெண்டு மூணு பேர் இவர் கையை பிடிச்சிட்டுருச்சான் அதாவது ஆம்பளை வந்து பொம்பளை கையை பிடிச்சி விட்டுட்டு பொம்பளை வந்து ஆம்பளை கையை பிடிச்சிடுத்துருக்கு பெண்ணாசை பெரிதன்பார் விண்ணாலும் அவருக்கும் பெண்ணாசை பெரிதல்ல கான் ஆணாசை பெரிதே அப்படிங்கிறாரு அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து என் மேல வந்து விழுந்துச்சு பார்த்தேன் ஆஹா இது சரிபடாதரா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாரான் என்னன்னா உடம்பு பூரா துணியால மூடிக்கிறது அப்படின்னு ஒரு கோட்பாட்டுக்கு வந்தாராம் சில பேர் யோசிக்கலாம் எந்த சன்னியாசிக்கும் இல்லாத ஒரு பழக்கம் இந்த ராமலிங்க சுவாமிகளுக்கு மட்டும் உண்டு என்னன்னா இப்படி ஒரு முக்காடு போட்டுப்பார் பார்த்திருக்கீங்களா வெள்ளாடை துறவின்னு சொல்லி ராத்திர சின்ன பிள்ளைங்க பார்த்தா என்னமோ நினைக்கும் அந்த மாதிரி வெள்ள வழிப்பார் இப்படி எந்த சன்னியாசி பிள்ளை இவரு மட்டும் ஏன்டா உடுத்துறாரு அந்த பொண்ணுங்க கிட்ட அவர் பாடு என்ன ஆச்சா கையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தே அன்னைக்கு வரைக்கும் கை வீசி நடந்தாராம் இந்த பொண்ணுக கையப்பிடிச்சு இழுத்த உடனே இதே தர வம்பா இருக்கு நம்ம கை வீசி நடந்தா கட்டியலாம் காலையின் நினைப்பாக போல்றதுக்குன்னு கையப்படி கட்டி கொண்டு நடந்தேன் மெய்யுற காட்ட வெறுவி இந்த உடம்பை வெளியே காட்டுறதுக்கு பயந்துகிட்டு வெண்துகிலால் மெய்யலாம் ஐயோ மறைத்தேன் அப்படிங்கிறேன் இந்த உடம்பு போறான் வெள்ளை துணி நானும் முழுக்க மூடி மறைத்தேன் அன்று முதல் நான் அந்த கோலம் கொண்டேன் அப்படிங்கிறேன் அலங்காரம் என்பது ஒப்பனை பிற உள்ளத்திலே சலனம் ஏற்படுத்துகிற அவரு பாதிப்படைஞ்ச சொல்றார் பாருங்க வைகிய நகரில் எழில் மடவார் வலிந்து என்னை கைப்பிடித்து இழுத்தும் சைகை வேறு உரைத்தும் சரச வார்த்தைகளால் தனித்து என்னை பலவிசை அறிந்தும் பொய்கறந்து ஆனை புகன்று மேல் விழுந்தும் பொருள்முதலிய கொடுத்து இசைத்தும் கைகலப்பு அறிய நடுங்கினேன் அவரை கடிந்ததும் இல்லை நீ அறிவாய் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடியிருக்காரு அப்ப ராமலிங்க சுவாமிகளுக்கு இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு இங்கே இந்த அலங்காரத்தினாலே சூரிய பகவானுக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டுச்சு ஏன்னா தன் மனைவி மாறுகள் மேல அந்த திக்கணிகள் மேல மிகுந்த ஆசை கொண்டு அவன் பொன்முருவளிக்கிறானான் சிரிக்கிறானான் கபிலின் ஆலங்கருத்துகி கேவலைவ கேவலைவக அப்படின்னு சொன்னா மட்டுமே அர்த்தம் அது வந்து கடைசியில பொருந்தும் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யட்டும்னு வர இடத்துல பொருந்தும் உஜரும்ப அப்படின்னு சொன்னா விரிந்த அர்த்தம் மலர்ந்த அர்த்தம் மொட்டு மலருது உஜரும்ப அம்போஜம் அந்த தாமரை மலர்ந்த தாமரை உஜரும்ப அம்போஜம் அதாவது சூரியனுடைய கண்கள் அந்த பெண்களுடைய சேலை உடுத்தி அழகை பார்த்து மலர்ந்த தாமரை போல அப்படி கண் விரிதான் புண்டரை அவனுக்கு பேர் அதான் உஜிரும்பங்கிறார் விரிந்த மலர்ந்த ஜிரும்பம்னா சாதாரணமாக தாடைன்னு அர்த்தம் இந்த கொட்டாய் உடுறம்ல வாய் ஆண் திறகுறமாதிரி இல்லைங்களா அதுக்கு மாதிரி சொல்லுவாங்க இந்த விரிதல்ங்கிறத ஒரு ஊமையாக எல்லாத்துக்கும் பயன்படுத்தினாங்க மலர் விருதலுக்கும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கண் விரிதலுக்கும் அதை சொல்றாங்க இந்த ஓங்காரத்தை பற்றி சொல்லும்போது ஓம் என்பது அகர உகர மகரம் என்ற மூன்று எழுத்துக்களால் ஆனது அதை வந்து திருமூலர் எப்படி சொல்றாருன்னா ஒரு எழுத்து ஊமை எழுத்து ரெண்டு எழுத்து வந்து பேசும் எழுத்து அப்படிங்கிற ஓங்காரத்தை சொன்னால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்து உரில் ஆமை அகத்தின அடங்கும் ஒதட்டு விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை போதும்னா யாரோ உங்களை ஊமைன்னு நினைச்சிருவான் இவர் ஏதோ பேச நினைக்கிறாரு நம்மளோட கூப்பிட நினைக்கிறாரு வாயில வார்த்தை வரமாட்டேங்குது அதான் போல் நினைப்பான் அதனால அவர் என்ன சொல்றாரு ஊமை எழுத்துங்கிற அதுக்கு பேரு அப்போ இம் என்ற எழுத்தோடு ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்து உரில் பேசும் எழுத்து எது ஊ ஆங்கிறதுக்கு நீங்க வாய திறந்து ஒலி எழுப்பணும் ஊங்கிறதுக்கு ஒலி எழுப்பி உதட குவிக்கணும் ஊ அப்படி வரணும் அப்ப பேச்சுக்கு வேண்டிய அந்த உறுப்பு அசைவுகள்லாம் ஏற்படுறது அப்ப ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்து உரில் ஆமை அகத்தினில் அஞ்சும் அடங்கும் இந்த உள்ளத்தை வந்து ஆமைன்னு சொல்றார் திருமலர் ஒரு சினிமா பாட்டுல அந்த காலத்தை பாடினா உள்ளம் என்பது ஆமை அப்படின்னு பாட்டு பாடினா ஏன்னா ஆமைக்கு வந்து தலை ஒண்ணு ரெண்டு கையை ரெண்டு கால் நீட்டிட்டு இருக்கும் அது எதிரிகளை பார்த்தா படிச்சு உள்ள எழுத்துக்கும் அப்போ அந்த மாதிரி மனம் அடக்குங்கிறது இந்த ஐம்பளை அடக்கி ஆடணும் அந்த மனசுதான் ஆமை உள்ளம் என்பது ஆமை அதான் ஆமை அகத்தினில் அஞ்சும் அடங்கும் நீங்க ஓமன்ற எழுத தொடர்ந்து சொன்னீங்கன்னா மனசு அடங்கும்டா அப்படின்னா ஊமை எழுத்தோடு பேசும் எழுத்து உரில் ஆமை அகத்தினில் அஞ்சும் அடங்கும் அப்போ நமக்கு வந்து கவர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தத்வார்த்தங்களை எப்படியெல்லாம் எந்தெந்த வடிவங்கள்ல சொல்லி நம்ம கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க பாருங்க அதுதான் உஜிருமதி இவர் பேசும் எழுத்துன்னு சொல்றாரு உதடு விரிஞ்சி பேசுறதுக்கு உஜரும்பாட்சரம்னு சொல்றாரு உஜரும்ப அம்போஜ நேத்திர துதினி துதினா ஒளி அதாவது அந்த கண் ஒளி சூரியனுடைய கதிர்களை அவர் வந்து கண் விரிந்து பார்த்தல்னு சொல்றாரு தினமுகே தினமுகே முகம்னா ஒரு நாளுடைய சுப்பிரபாதம் அப்படின்னா இதுக்கும் ஸ்ப்ரவுங் தான் பேரு கிஞ்சித்னா கொஞ்சம் அதாவது இந்த செறிவாக மொட்டினுடைய இதழ்கள் மூடியிருப்பது போல இருக்கக்கூடிய மீசையும் தாடியும் சிரிக்கிற போது அப்படி விலகுது அதுக்குதான் வந்து உத்பித்தியமானாங்கிறாரு அதாவது அவுட் மலர்ந்து மலர்ந்தும் மலராதுன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு உத்வித்தியமானா கிஞ்சித்னா கொஞ்சம் தமிழ் அர்த்தம் போட்டிருக்கிற புஸ்தகம் வாங்கியிருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது கொஞ்சம் ஈஸியா புரியும் உத்வித்தியமானா ஸ்மஸ்ருவ ஸ்மஸ்ரு அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலா டிக்ஷனரி மீனிங் வந்து தாடி ஆனா இங்கே அர்த்தம் பண்ணிருக்கிறார் நீசைன்னு அர்த்தம் பண்ணியிருக்கிறார் தாடியும் மீசையும் புருஷ லட்சணம் அந்த காலத்துல பெரும்பாலும் சத்திரியர்கள் ஆளும் பொறுப்புல இருந்தவர்கள் மீச தாடி வச்சிருந்தாங்க அந்த நர்கள் கூட பிராமணர்கள் கூட மீச தாடிய அதுபோக்கு வளர இப்ப கோயில் அர்ச்சகர்கள்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் தாடி மீச வளர்த்திருப்பாங்க ஆனா சத்திரிகள் வளர்க்குறதுக்கும் பிராமணர்கள் வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா சத்திரிகள் வந்து ட்ரிம் பண்ணுவான் அப்ப டெய்லி சில பேர் வந்து இங்க இருந்து கிருதா வந்து மீசையோட ஜாயின் பண்ணி ஊட்ட விட்டுருவான் இப்ப மீசை முளைக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு இங்கிருந்து முளைக்கிற மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைகளும் ஆச்சரியப்படும் மீசு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியலையே அவர் சொல்லுவார் ஒரு பத்து வருஷம் பொறுத்து உனக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்போ தெரியும் அப்படின்னு அதுல பல விதமான ஏற்பாடுகள் மேல் நாடுகளில் சில பேர் என்ன பண்றாங்கிற மாதிரி ஷேவ் பண்ணிடுறது தன்னுடைய பெயர் எழுத்துக்களை பூரா இருக்கிற இடத்துல முடிவு விட்டுட்டு மீவ் பண்ணிட்டோம்னா அவர் பெயர் அப்படி இருக்கும் அந்த மாதிரி வேலை பண்ணுறது தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செடிகளை கத்திரிப்பாங்க கத்திரிச்சு வெல்கம் அப்படின்னு அது மாதிரி கத்திரி வேலை பண்றாங்க அப்போ இந்த சத்திரியர்களும் உலகில் ஈடுபாடு உள்ள இளைஞர்களும் தாடி மேசை அலங்காரத்திலே ஈடுபடுவார்கள் அவங்க தாடிக்கு அன்றாடம் வந்து வாசனை தெரியங்கள் பூசுவார்கள் தனியா அதுக்கு ஷாம்பு போடுவார்கள் ஈரு பேன் அண்டாதபடி பேன் போடுவார்கள் அதை கத்தரிப்பார்கள் அலங்கரிப்பார்கள் பலவிதமா பண்ணிக்குவாங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற போது அப்படி ஈடு தடை என்ன அப்படி இருக்கிறீங்க அப்படிப்பாங்க மீசி இருக்குன்னு காட்டணுமா இந்த மாதிரி ஒரு சில மேனரிசம்ஸ்லாம் வந்து சத்திரியனுடைய குணம் அவன் பிராமணன் பேசாமல் தாடியை வளர விட்டு நமக்கு என்ன பார உலக வாழ்க்கை அப்படின்ட்டு உட்காந்துருவான் எப்படியோ அந்த ரெண்டு இனத்தைச் சேர்ந்தவர்களும் தாடி மேசைய வைத்திருப்பார்கள் இப்ப சூரியனை பிராமணனா நினைச்சாலும் சரி சத்ரியன் நினைச்சாலும் சரி அவனுக்கு தாடியம் இருக்கு மேசையும் நவகிரகங்களுக்கு அதிபதினு பாக்குற போது என்னடான் அவன் அரசியல் கிரகம் எனவே அவன் சத்திரியன் சொல்றான் வியாழன் என்னடா ஜாத்தின்னா அவன் பிராமணன் அவன் ஞான கிரகம் அப்படின்றான் சனி வந்து சூத்ரன் அப்படின்றான் நவகிரகங்களுக்கும் ஜாதி இருக்கு அப்படி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியனை சத்திரியன் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா அவர் மீசையை ஒழுங்காக ட்ரிம் பண்ணியிருக்கிறாரு மீசையை கண்டபடி வளர விடாதபடி ஒழுங்காக ட்ரிம் பண்ணிருக்கிறாரு அப்ப சிரிக்கிற போது இந்த மீசையினுடைய முடிவு வந்து இடபடி தெரியுது அதை தான் சொல்றாங்க உத்வித்தியமானா கிஞ்சித்து ஸ்மஸ்ரு அப்படிங்குற ஸ்மஸ்ரு என்பது ஒரிஜினல் மீனிங் வந்து தாடி இந்த அர்த்தம் போட்டிருக்கிறவங்க மீசைன்னு போட்டிருக்கிறாங்க எப்படியோ முகத்துல தாடி மீசே ஆண்களுக்கு இலக்கணம் அது வீர லட்சணம் அப்படின்னு சொல்றாங்க வீரர்களுக்கு அது இருக்குமா ஆனால் அதுக்காக மீச இருக்கிறவன்லாம் வீரர்னு சொல்ல முடியாது ஆனால் வீரர் மீசை இருக்குது இந்த பிரெஞ்சு சோல்ரா மீசையே காணும் மீசையும் காணும் தாடியும் காணாம் அது என்னன்னு கேட்டால் ஃப்ரெஞ்சு சோல்ஜர்ஸ்லாம் வந்து கிரேஸ்ஃபுல் சோல்ஜியர்ஸ் தான் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தா மீசை வச்சிருக்கலாம் பிரெஞ்சு சோல்ஜியர்ஸ் எல்லாம் வந்து மீச கிடையாது இப்போ நானும் மீசை வச்சுக்கிறத தாடி வச்சுக்கிறது இல்லை ஒரு காலத்தில் மீச வச்சிருந்தேன் சின்ன பிள்ளை எல்லாம் என்னை பார்த்து அழகாக ஆரம்பிச்சிருச்சு அது உங்களை பார்த்தா மாதிரி இருக்கிறாங்க வேணாங்க அப்படின்னு சொல்லி நான் மீசை எடுத்து விட்டேன் என்ன எந்த ஊர்ல வந்த புதுசுல பல நீங்க சொல்றாவா அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா மீசை இல்லதியா தாடி இல்லை ஒருத்தர் நேர் வீதியில் ஒரு தடவை வேகமா வந்து மிஸ்ஸே மிஸ்ஸு இது கொஞ்சம் படிச்சு கொடுங்க மிஸ் அதை பார்த்தா முழுக்க பிரெஞ்சுல வைக்கிறீங்க நம்ம அது நான் சொன்னேன் எனக்கு பிரெஞ்சு தெரியாத என்ன மிஸ் ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாதா மிஸ் ஒரு பிரெஞ்சு சொல்றதா இருக்கிறீங்க நீங்க படிச்சு சொல்லக்கூடாத எனக்கு அவசியமான ஒரு விஷயம் யோ நான் சொல்றதா இல்லையா நான் சோதாயா நீ போயா அங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்தேன் இந்த மீசை தாடி மயிரானது அழகுற உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணப்படுகிற போது அது வீரத்தை காட்டுகிறது ஆண்மையை காட்டுகிறதுன்றான் இவர் பசுமன் முதலாளித்தீசை வச்சிருந்தாராம் கொடுவாள் மீசை அப்போ கேரளா பக்கம் போயிருந்தப்ப ஒரு பொண்ணு அவர் மேலே லவ் பண்ணி வச்சான் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற கோட்பாட்டில் இருந்தவர் பார்த்தாரு இந்த மீசை வந்து ஒரு பொண்ணோட மனசுக்கு எடுக்குதாச்சி அப்படின்னு அன்னை அந்த மீசை எடுத்துட்டாரு ஆனால் வீரம் உள்ளவர் அவர் பத்து வயசு பையனாக இருந்தபோது மடியில் புலிகூட்டியை வச்சுக்கிட்டு தான் பேசுவாராம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏதாவது சூழ்நிலையினுடைய விளைவு ஸ்மஸ்ரூ ஸ்ரேனி ஸ்ரேனின்னா வரிசை ஸ்மஸ்ருனா முகத்தில் இருக்கக்கூடிய முடி அது தாடியாகவும் இருக்கலாம் மீசையாகவும் இருக்கலாம் இவ இவனா போல பாசாம் திசது பாசாம்னா ஒளி திசதுனா கொடுக்கட்டும் எதை கொடுக்கட்டும்னா தசசதி தசசதினா அநேகம் அதாவது கதிர்கள் அநேகம் மங்களங்களை அல்லது அநேகம் கதிர்கள் அநேக மங்களங்களை சர்ம அப்படின்னா சுகம்னு அர்த்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் கர்ம துஷோ கர்மன்னா சம்மர் வேனிற்காலம் துஷ அப்படின்னா கதிர்கள் அதாவது வேனிற்காலத்தினுடைய ஒலிகதிர்கள் அப்படின்னா சூரியனுடைய கதிர்கள் அர்த்தம் அத அந்த மாதிரி போடுற நீங்க நல்லா கவனிச்சிட்டு வரீங்களா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் புதுசு புதுசா சூரியனுக்கு பேர் கொடுத்து வர்ற கர்மத் விஷயாங்கிறது இங்க சூரியனுடைய பேர் போனதுல வந்து மார்த்தண்டன்னு சொன்னாரா அதுக்கு ஒரு பழுத்து பாருங்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு ஒரு சொல்லி அந்த பேர்ல எல்லாம் பீஜம் இருக்கு அந்த நாமத்தை சொல்லும் உங்களுக்கு சூரிய நாராயணனுடைய கிருபை கிடைக்கிது அதை வந்து இவர் காயின் பண்றாரு காயின் பண்ணும் அது கரெக்டா அந்த உகரமான வார்த்தைகள் உகரமான சொற்களால் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி செய்யறாரு அதுல இந்த மாதிரி அக்ஷர சாஸ்திரம் இந்தியாவில்தான் ரொம்ப பிரபலம் இதை பார்த்துதான் மற்ற நாடுகளில் கத்துக்கிட்டாங்க எகிப்தியருடைய பிரமிடுகளில் கூட இந்த மாதிரி மந்திரங்கள் அவங்க லாங்குவேஜில் அசிரியன் லாங்குவேஜில் இஜிப்சியன் லாங்குவேஜில் காயின் பண்ணும்போது பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிராமிய லாங்குவேஜில் இருக்கிறதெல்லாம் ஒரே அடிப்படையாக இருக்கு அதுக்கு தாய் சன்ஸ்கிரட் தான் மேக்ஸ்மல சொல்றாரு உலகத்திலேயே முதல் புத்தகம் எது அப்படின்னு கேட்டா அந்தந்த மதக்காரன் தன் புத்தகம் தான் உலகத்திலே முதல் புஸ்தகம் சொல்லுவான் இஸ்லாமில் போய் கேட்டீங்கன்னா குரான் இறக்கப்பட்டதுமா அங்கே பைபிள்மா இவன் திருப்பீட்ட காமா ஒவ்வொன்று ஒன்று சொல்லுவான் ஆனால் என்ன கேட்டால் அகழ்வு ஆராய்ச்சி மூலமாக இலக்கிய ஆராய்ச்சி மூலமாக ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையிலே கற்றறிந்த ஒரு சபையிலே இன்ன இன்ன காரணத்தினாலே நான் சொல்லுகிற வாதம் தான் சரி என்று நிரூபிக்கக்கூடிய வகையிலே சொல்ல வேண்டுமானால் உலகத்திலேயே முதல் புத்தகம் ரிக்வேதன் தான் அப்படின்னு சொல்றேன் ரிக்வேதன் தான் புக் ரிட்டர்ன் அதுக்கு நான் என்னென்ன காரணம் காட்டுறேன் நிரூபிச்சிருக்கிறேன் ஆனா அந்த ரிக்வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன மொழியானது அப்பதான் முதல் நிலை வளர்ச்சியில் இருக்குதுங்கிற மாதிரி இல்லை அது ரொம்ப வெல் குரோனா இருக்கு நல்ல முழு வளர்ச்சி அடைந்த ஒரு மொழியின் நுட்பங்கள் அடங்கிய லாங்குவேஜ் தான் அங்கே இருக்குது அப்படின்னா இந்த எவ்வளவு பழைய காலம் தமிழும் வடமொழியும் இரண்டு தொன்மையான மொழிகள் ஈக்குவலி ஓல்ட் ஈக்குவலி ஏன்சியன்ட் அவரு பாணினி சொல்றாரு ஒரு புஸ்தகத்துல சிவபெருமான் தமருகத்தை அப்படி அடிச்சாரான் இந்த பக்கம் அடிச்சா சம்ஸ்கிருதம் வந்ததான் இந்த பக்கம் அடிச்சாராம் தமிழ் வந்ததான் இரண்டும் ஈக்குவலி ஏன்சியன்ட் அப்படின்னு சொல்றாரு அப்படி அவ்வளவு பழைய மொழி அந்த மொழியிலே நாம இவ்வளவு அற்புதங்கள் பார்க்கறோம் ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகத்துக்கு எத்தனை எத்தனை வார்த்தைகள் எத்தனை காயினேஜஸ் புதுசு புதுசா மற்ற இதை எடுத்துக்கோங்க இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க சூரியனுக்கு என்ன அப்படின்னு கேட்டா சன் அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா டிக்சனரி பாத்து தாங்க சொல்லணும் அப்படின்னா அவன் டிக்ஷனரி சன்ங்கிற வார்த்தைக்கு என்னடா அர்த்தம் போட்டுருக்கானா த பிளானட் விச் கிவ்ஸ் யூ லைட் இன் த மார்னிங் எவ்ரிடே மற்றது பேர் வருது தமிழ் அதே மாதிரி போடுறான் ஒரு சொல்லுக்கு பல சொற்கள் அது ஒரு மொழியின் வளர்த்தே காட்டுகிறது அப்போ கர்மத் விஷ வகா இந்த வாகன உங்களுக்கு உங்களுக்கு இதை காட்டட்டும் அப்படிங்கிற இத வந்து அவர் விவரித்திருக்கிற விதம் எப்படி இருக்குதுன்னா சூரியனுடைய புன்சிரிப்புல மீச முடி இருந்து வருது ஒரு கேள்வி இப்ப ஓமே சொல்றார் ஆரஞ்சு கலர்ல மஞ்சள் கலர்ல சேலம் மாதிரி இருக்குன்றார் ஒத்துக்கிற காலங்காலத்தால சூரிய ஒளி வந்து ஆரஞ்சாவும் மஞ்சளாவும் இருக்கும் இப்ப சூரியனுடைய மீசை உயிர் விலகுகிறதுன்றாலே அந்த மீசமயிர் விலகிறது சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்காக அப்படின்னு கேட்டா அதுக்கு கோபிநாத சூரி ரொம்ப அற்புதமான விளக்கம் சொல்றாரு என்ன அப்படின்னா வேதத்திலே தண்ணீருக்கு நிறம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க மேல்நாட்டில் தண்ணீருக்கு நிறம் உண்டானு வாட்டர் இஸ் கலர்லஸ் அப்படிமா தண்ணீருக்கு நிறம் இல்லை அப்படின் ஆனா சனாதன தர்மத்திலே சித்தர்கள் மார்க்கத்திலே ரிஷிகள் மார்க்கத்திலே இந்தியாவில் உள்ள அனைத்து ஷண்மத கோட்பாடுகளிலும் நீருக்கு நிறம் அது எப்படின்னா ரொம்ப நுட்பமான நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு இளம் வெண்மை அதே மாதிரி ஒளிக்கு நிழல் உண்டு இது ஒரு தத்துவம் எப்படி வெளிச்சம் நம்ம மேலப்பட்டு நம்ம நிழல் விழுகிறது நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் வெளிச்சத்துக்கே நிழல் உண்டு வெளிச்சம்ங்கிறது ஒரு உருப்படி அதுக்கு நிழல் உண்டு அதை நீங்க பாக்கணும்னா காலையில உதய சூரியன் வரும்போது அந்த வெளிச்சத்துக்குடே வெளிச்சம் இல்லாத சில பிரதேசங்களை பார்க்கலாம் லேசா நாளைக்கு பாருங்க கவனிச்சு அதாவது சூரியன் உதிக்கிற போது தர்லியஸ்ட் அருணோதயம் வருது இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐம்பது அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா வெளிச்சத்துக்குஊடே சில சில கருப்பு பகுதிகள் தெரியும் அந்த கருப்பு பகுதிகளை தான் இவர் வர்ணிக்கிறார் மீசை என்று தாடி என்று ஒரு ஒரு முடிக்கும் இன்னொரு முடிக்கும் இடையில கேப் இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த காலையில சூரியனுடைய வெளிச்சம் வருகிற போது இடையிடையே தெரியக்கூடிய இளம் கருப்பு இடையீடுகளை அவர் மீசை என்கிறார் நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் காலையில உதய சூரியனை சொன்னா நீங்க அந்த படத்தை போய் பாருங்க இப்படி ஒரு வட்டம் போட்டு அதுல இருந்து கதிர்களை வரையவிட்டிருப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு கதிர்க்கும் இன்னொரு கதிர்க்கும் இடையில டல் கலர் கொடுத்துருப்பான் முழுக்க ஒரே வெளிச்சமா இருக்காது இப்போ இந்த டியூப்லைட்ல பாத்தீங்கன்னா ஒரே வெளிச்சமா இருக்கு நடுவுல கருப்பு கருப்பா ஒண்ணும் காணும் ஆனா உதய சூரியனை நாளை காலையில சூரிய உதயத்தின் போது பாருங்கள் அது இருக்கு ஏர்லி மார்னிங் அப்படி தோணும் அது என்னடா அது ஒளியின் நிழல் அப்படின்னு வர்ணிக்கிறார் கோபிநாத சூரிய அந்த கருப்பும் வெண்மையுமாய் கலந்திருக்க கூடிய அந்த கதிர்கள் உங்களுக்கு தசசதி கணக்கில்லாத கேவலை செய்யட்டும் அப்போ சூரிய நாராயணனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறோம் அந்த மாதிரி சமயத்துல அவன் உங்களை அப்ப அவன் தண்டிக்காம விடட்டும் அவனுடைய கருணை மட்டுமே உங்களுக்கு கிடைக்கட்டும்ங்கிற இப்போ சூரியனுக்கு நேர நின்னுகிட்டு நாம வந்து ஒரு ரோட்ல பொய் சத்தியம் பண்றோம் வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லிடுறோம் மூக்கு செஞ்சு போடுறோம் காரி துப்புறோம் சிறுநீர் கழிக்கிறோம் தீடு துணியை தூக்கி குப்பத்தொருள் போடுறோம் அது கரெக்டா சூரியனுடைய வெளிச்சம் படுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய அபச்சாரங்கள் நாம செய்யத்தான் செய்யறோம் தெரிஞ்சும் செய்யறோம் தெரியாம செய்யறோம் இதெல்லாம் அவன் வந்து உங்களை கணக்குல எடுத்துக்கிட்டு இவங்களை போட்டு வறுக்கணும்டா அப்படின்னு நினைக்காதபடி நம்ம பிள்ளைகள் தானே ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு என் சிறுநீர் கழித்து விட்டாயா என்ன ஆணவம் தெரியாம செஞ்சிருச்சு அது மாதிரி நீ தாய் நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கிற குழந்தைகள் மாறி தவறுகள் செய்வோம் என தவறுகள் செய்யக்கூடியதான் எங்க இயல்பு ஆண்டவன்களை படைக்கிற போதே தாய் எச்சில் தன்னெச்சில் தந்தை எச்சில் எல்லாம் எச்சில தான் படிச்சிருக்கிறான் நாங்க ஒண்ணும் சுத்தம் இல்லை அதை நீதான் பொறுத்துக்கணும் என்று இங்கே சூரிய உங்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று அவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இங்கே நமக்காக அவர் யாசிக்கிறார் இந்த இடத்துல இதுக்கு முன்னால இருந்த ஸ்லோகங்கள்ல இல்லாத ஒரு புதுமை என்னன்னா கேவலைவ நன்மைகள் மட்டுமே செய்யட்டும் அவன் கோபத்தை அவன் காட்ட வேண்டாம் ஏன்னா ஆதித்யோதியத்துல நம்ம படிக்கிறோம் நன்றி மறந்தவர்களை தண்டிப்பவனே ஒரு ஆதித்ய படிச்சு பாருங்க வால்மீகி ராமாயணத்துல தமிழ் எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா ராமருக்கு அகத்தியர் ஆதித்ய கிரீதத்தை படிச்சீங்கன்னா வரும் மறந்தவர்களை தண்டிக்கிறவனே பாவம் செய்கிறவர்களை அழிக்கிறவனே அப்படின்னு அப்போ சூரியன் குற்றம் செய்கிறவளை தண்டிக்கிறான் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அரம் குரல் என்பில் அதனை எலும்பில்லாத உயிர்களை வெயில் எப்படி வாட்டுது ஏண்டா வாட்டுதுன்னா முதுகெலும்பில்லாத ஈ எறும்பு முதலிய பிராணிகள் எல்லாம் யாருடா அப்படின்னா போன அநியாய வட்டி வாங்கி மக்களுடைய ரத்தத்தை சுண்ட வச்சு கொடுமைப்படுத்தினவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஈ எறும்புகளாக பிறந்து வேதனைப்படுகிறார்கள் என்று சாஸ்திரத்துல சொல்லிருக்கு அதனால இறக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு அது காட்டுதான் எம்பி வெயில் போல காயமேன்றான் குற்றம் செய்கிறவர்களை சூரியன் தண்டிக்கிறான் இப்போ ஒரே வெயில் வந்து ஒருத்தருக்கு ஆனந்தமா இருக்கு ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்கு இப்ப வெளிநாட்டுக்காரங்க பிரெஞ்சுக்காரங்க இங்க வந்து தங்குறாங்கல்ல இந்தியாவுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உசு உசுன்னு ஆனு ஒரு அரட்டவசரை மாட்டிக்கிட்டு பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க நான் நினைக்கிறது பாவன் ரொம்ப ஏழை போட்ருக்கு சட்டை வாங்க கூட காசு இல்லை ஏதோ மோட்டர் பைக்கில் வாடகை போய்கிட்டு இருக்காரு கேட்டா அவன் என்ன சொல்றான் இந்த ஊர்ல எவன் ஏன் சட்டை போடுவான் நீங்களாம் எப்படி போடுறீங்கன்னு நாங்கள் சட்டை மட்டுமா போட்டிருக்கோம் உள்ள பனியனும் போட்டிருக்கோம் ரெண்டு பேர் போட்டிருக்கோம் தெரியுமா அப்படி நாங்கள் பெருமையாக சொல்றாப்புல இருக்கு அப்போ நமக்கு இந்த வெயில் வந்து பழகி போச்சு அவனுக்கு ஒரு ஆட்ரோஸர் கூட போட முடியல எரியுது எரியுதுன்றான் சமீபத்தில் ஒரு யூரோப்பியன் லேடியை நான் சந்திக்க வேண்டி இருந்தது அதெல்லாம் இந்தியா வெரி மச் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ நான் சொன்னேன் அடுத்த ஜென்மத்தில் நீங்க இந்தியாவில் பிறப்பீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் முண்டியடிச்சுட்டு சொல்லுது பிறந்தா மட்டும் பத்தாதுங்க இந்த வெயில தாங்கிறதுக்கு முதல்ல சக்தி வேணும் தோல் முதல்ல நல்ல தோலா கிடைக்கணும் அதுக்கு சாமி கும்பிடுங்க அப்படின்னு அப்ப அவங்க எவ்வளவு தூரம் இந்த வெயிலால வேதனை அவங்களால தாங்க முடியல அப்போ ஒரே வெயில் ஒருவருக்கு இன்பத்தையும் ஒருவருக்கு துன்பத்தையும் கொடுக்கறது அல்லவா அதனால இவர் என்ன சொல்றாரு சூரிய உங்களுக்கு நன்மையும் செய்ய வல்லவன் தீமையும் செய்ய வல்லவன் அதுபோல உங்களுக்கு வந்து நன்மை மட்டுமே செய்யட்டும் கேவலைவ சர்ம திசத்து தசசதிகி கர்மத் விஷயோ மக பாசாம் அப்படி மாத்தி வரும் அப்படி சொல்றாரு அப்போ இவர் நமக்காக சூரிய நாராயணனிடம் பிரார்த்தனை பண்றாரு இவங்கெல்லாம் மெனக்கெட்டு வந்து சன் டிவியும் பொதுகையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல செட்டி கோயில உக்காந்து சூரிய சதவத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க நான் எழுதுனதுதானே படிச்சாங்க அதனால எனக்காக இந்த ஸ்லோகங்களை படிக்க அல்லது கேட்ட இவங்களுக்கு நீ நன்மை மட்டுமே செய் தீமை செய்யாத டிவி பார்த்தவங்களுக்கு எல்லாம் தீமை செய் பார்க்காத இவங்களுக்கு நன்மை செய் அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் பிரார்த்தனை பண்றார் அதனால இங்கே நமக்காக அருளும் கோபமின்மையும் சூரிய பகவானிடம் வந்து அவர் யாசித்து பெற்றுத்தருகிறார் இது வந்து உடலை வலுப்படுத்தக்கூடிய ஸ்லோகம் ஏன்னா சூரிய பகவான் முகமலர்ச்சியோடு சிரிக்கிறான் அந்த சிரிப்பு உங்களை வளப்படுத்தட்டுங்கிற ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராத் உடல் ஆரோக்கியத்துக்கு சூரிய பகவானுடன் கையேந்துங்கிறார் யார் சிரிப்பான் உடம்புல வியாதி உள்ளவன் சிரிக்க மாட்டான் வயிற்று வழியால் தீவிரமா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் வீட்டில் இருக்கிற போது ஒரு கெஸ்ட் வந்தா கூட வாங்க அப்படிதான் சொல்லுவானா ஆஹா வாங்க வாங்கண்ணா சிரிச்சு சொல்லுவான் இவன் வலி இவனுக்கு தெரியும் அதனால சிரிப்பு யார் முகத்தில் இருக்கும்னா யார் உடம்புல வேதனை இல்லாமல் இருக்கோ யார் உடம்புல நோய் இல்லாமல் இருக்கோ அவன் சிரிப்பான் சிரித்த சூரியன் உங்களுக்கு அருள் செய்யட்டும்னா நீங்க எந்தெந்த சிரித்து இருக்கும்படியாக உடல் நோய் இல்லாமல் வாழுங்கள் உங்களுக்கு ஆயிரம் வளங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் பணம் இருந்தாலும் குடும்பம் கோத்திரம் எல்லாம் இருந்தாலும் உடம்புல நோய் இருந்தா முகத்துல மலர்ச்சி இருக்காது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் உடல் வளத்தை வளத்தை வளப்படுத்தக்கூடிய சுலோகம் திருமலூர் இடத்துல சொல்றார் உடம்பினை முன்னும் இழுக்கு என்று இருந்தேன் ஒரு காலத்துல இந்த உடம்பு தேவையில்லை நினைச்சேன் இந்த உடம்புனாலதான் நமக்கு கெட்ட எண்ணம் வருது பாவம் எல்லாம் வருது இந்த உடம்பு இல்லாத நல்லா இருக்கும்னு நினைச்சேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் இந்த உடம்புக்குள்ள பகவான் இருக்கிறான் குண்டலினி சக்தி இருக்குது நாம நினைச்சா பகவான் இந்த உடம்புலயே பார்த்திடலாம் இந்த உடம்பினால கைங்கரிய மணி நான் நமக்கு அருள் செய்வான்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே இந்த உடம்புக்குள்ள பகவான் வந்து கோவில் கொண்டிருக்கிறான் ஹதய கமலத்தில் அவன் இருக்கிறான் அவன் இங்க புருவமதியிலே இருக்கிறான் இந்த குந்தளி சக்தியிலே உரைகிறான் இந்த உடலே ஒரு கோவில் என்று நான் தெரிந்து கொண்டேன் அதுக்கப்புறம் கோவிலை யாராவது அழுக்க வச்சிருப்பாங்களா கோவிலை வந்து கூட்டி தண்ணி தெளித்து அலம்பி கோலம் போட்டு சுத்தமாக வச்சிருப்பாங்க அதனால இந்த உடம்பு வந்து பகவான் இருக்கக்கூடிய கோவில் அதனால இந்த உடம்பை நான் ஓம்புகின்றேன் இப்பொழுது நான் ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்துக்கிறேன் அதான் வந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஆன்மீகத்துக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் உடைய சவுண்டு மைண்ட் என்ன சவுண்டு பாடின்னு சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறவர்களுக்கு நல்ல உடல் வளம் கிட்டும் அப்புறம் ஒரு சின்ன விஷயங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு கடலுள்ள வைஷ்ணவ சபையில் பேசுகிறேன்னு சொன்னேன் வைஷ்ணவ மாநாட்டில் பேசுகிறேன்னு சொன்னேன் அதுக்கான அழைப்புதலை உங்களுக்கு தருகிறேன் இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து முயன்றால் வரலாம் ஆனால் நாலாயிரம் முண்டும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நாலாயிரம் ஒன்றும் காலையில் பத்து மணிக்கு வைஷ்ணவ மாநாடு நடைபெறுகிறது அங்கே இருக்கிற பெருமாள் கோயிலில் அந்த அட்ரெஸ் அதிலேயே இருக்குது அந்த வள்ளிவிலாஸ் நகமாளிகை சந்திரி நேராக போனீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பெருமாள் கோயில் அந்த கோவிலே நடைபெறுகிறது இன்றைய உபயதாரர்களான திருமதி விஜயலட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் திரு பி ராமன் அவர்களுக்கும் திருமதி ஜி மதுரவல்லி அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சுந்தரகாண்டம் ஒன்று வெள்ளிக்கிழமை ராமாயண தனி ஸ்லோகம் சனிக்கிழமை லக்ஷ்மி சகசுரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய்கிழமை ராமரசி சனமோம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சேதத்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணம்